ஜனன்னவன் சீதையை ராமனுக்கு மனம் புரிந்து கொடுக்கிறான் அப்ப சீதை இப்படிப்பட்டவள்னு விளக்கும்போது சகதர்ம சரீத்தவ நீ தர்ம மார்க்கத்திலே நடந்தால் உன்னோடு கூட தர்மத்தை அவளும் செய்வாள் அதே வழியில் நடப்பாள் ராமா தர்மத்தை கடைபிடிப்பதற்காக என் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கொள் என்று ஜனகர் தெரிவிக்கிறார் அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் மனம் புரிவது ஏகற்காக இத கல்யாணத்தின் போதே இருக்கிற மந்திரத்துல நாம சொல்லிக்கிறோம் தர்மார்த்தம் பிரஜார்த்தம் தாம் உன்னை நான் கைப்பிடிப்பது தர்மத்தை அனுஷ்டிப்பதன் பொருட்டும் பிரஜைகளை அதாவது குழந்தைகளை உற்பத்தி செய்வதன் பொருட்டும் உன் கையை பிடிக்கிறேன் தர்மத்தையும் செய்வோம் குழந்தைகளையும் பெறுவோம் எண்ணி இவ்விரண்டையும் ஒரு கணவன் சத்தியம் எடுத்துக் கொள்ளுகிறான் கல்யாணம் பண்ணிக்கொள்ளும்போது அது உடல் சுகத்துக்காக மட்டுமல்ல தர்மத்தை ஆச்சரிப்பதற்காக சாஸ்திரம் இருவருமாக சேர்ந்து எத்தனையோ தர்மங்களை புரிய வேணும்னு விதிக்கிறது அந்த தர்மத்தின் வழி நடப்பதற்குத்தான் கணவனும் மனைவியும் கூடுகிறார்கள் அந்த தர்மத்தையே தங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் தர்மம் வளர வேண்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் குழந்தைகளையும் பெற்றுக் அது சொல்லும் போதே பிரஜாச்ச உற்பாதித்தவியாக பிரஜைகளையும் நாம் பெற வேண்டும் தர்மத்தை நடத்த வேண்டும் மக்களையும் பெற வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்னன்னு இருந்திருக்கணும் இருவரும் உடல் சுத்தத்தில் ஈடுபட வேண்டும் குழந்தைகளை பெற வேண்டும் தர்மத்தையும் புரிய வேண்டும் என்று இல்லை தர்மத்தை பெற வேண்டும் அப்பிரதானமாக உள்ளது அப்பிரதானம்னா முக்கியத்துவம் இல்லாமல் அது இரண்டாம் பட்சமாக கொள்ளப்படுகிறது இதுதான் தர்மம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இதன்படி இல்லற வாழ்க்கையை ஏற்படுத்தி எந்த சண்ட சச்சரவோ மனத்தாபமோ ஒத்தருக்கொத்தர் மனவிலக்கோ இது ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு பொதுவான லட்சியம் இருக்கு அதுவும் வேதவியாசர் பராசரர் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் பகவான் இது போன்ற பெரியோர்கள் எழுதி வச்சிருக்கிற முக்கிய பணி நமக்கு இருக்கு அதுக்காகத்தான் நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கொள்ளுகிறோம் அப்படின்னு மட்டும் ஒருத்தர் உறுதி எடுத்துட்டால் அப்ப நம்ம என்ன நம்ம போக்கஸ் முழுக்க அங்கதான் இருக்கும் ஆனா அந்த இடத்துல போக்கஸ் இல்லாமல் நம்ம ஒத்தருக்கொத்தர் ஆசா பாசங்களுக்கு ஈடுபட்டுட்டோம்னு சொன்னால் வெறும உடல் இன்பத்துக்காகவும் குழந்தை பெறுவதற்காகவும் பொருளீட்டுவதற்காகவும் ரெண்டு பேரும் வேலை நன்ன பார்த்து நிறைய சம்பாதிச்சு ஒரு பேங்க் பேலன்ஸ வசத்தறதுக்காகவும் கல்யாணம் அப்படின்னு வைத்துக் கொண்டோம்னால் அது ரசிக்காது கொஞ்ச நாள்ல வெறுத்தே போயிடும் ஆகையாலே மனவிலக்கு டைவர்ஸ் கூடாது அப்படிங்கறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள்லாம் சொல்றாள் அதுல முக்கியமான வழிமுறை என்ன தெரியுமா ஒரு பெண்ணோ பிள்ளையோ அழகா இருக்காருக்காகவோ பெண்ணோ பிள்ளையோ நன்கு படிச்சிருக்காருக்காகவோ பெண்ணோ பிள்ளையோ நன்கு சம்பாதிச்சிருக்காருக்காகவோ பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ நல்ல சொத்து இருக்குறதுக்காகவோ இது ஏதற்காகவும் கல்யாணம் கொள்ளாமல் இருவருக்கும் தர்மத்தை செய்வதில் விருப்பம் உள்ளது இருவருக்கும் பிரம்மத்தை தெரிந்து கொள்ளுவதில் ஆசை உள்ளது இருவருக்கும் வைகுந்தத்தை அடைவதற்கு விருப்பம் இருக்கிறது இப்படிங்கறதுக்காக ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா எக்காரணம் கொண்டும் டைவர் பேச்சுக்கு வழியே இல்லை இன்னைக்கு எடுத்ததுக்கெல்லாம் முனுக்குங்கிறதுக்கெல்லாம் மனஸ்தாபம் ஏற்பட்டு போறதே சண்டை வந்து என்ன எதுக்காக போனா கல்யாணம் பண்ணி அப்படி இருக்க கூடாது இப்ப ஒரு இடத்துல மேட்ரிமோனியல் காலம்னு பாக்குறோம் என்னென்ன ஆறாறு முதல்ல சாதி என்ன என்ன என்ன உயரம் என்ன வெள்ளை வீட்டு வேலை தெரியுமா தெரியாதா எவ்வளவு படிச்சிருக்கா எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் இத்தனையும் போட்டுரும் என்ன குணம் உள்ளவர்கள் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்லயானு வருகா இல்ல தர்மத்தை செய்யறதுல விருப்பம் இருக்கவான்னு எந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுறா ஏன் போடக்கூடாது இல்லறத்தில் ஈடுபடுபவர்கள் எப்படி தர்மத்தை புரியவனும்னு சொல்லிருக்கோல்லயோ அப்ப பெண்ணோ பிள்ளையோ இனிமே தைரியமா எழுந்திருந்து எனக்கு பார்க்க போகிற மணமகன் தர்மத்தின் வழி நடப்பவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு பெண் ஜாதகத்துல ஒரு கண்டிஷன் போட்டு இல்ல பிள்ள ஜாதகத்திலேயாவது எனக்கு வரப்போற மனைவி தர்மத்தின் வழி ஒழுகி நடப்பவளாக இருக்க வேண்டும் அப்பதான் கல்யாணம் ஒதுக்கூட போற அதெல்லாம் பேசவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நாம ரொம்ப பிற்கால் இட்டுட்டோம் தேவையில்லையே ஏன் தேவையில்லைங்கிறதா இப்ப நாம பாத்துனுங்கிற கேள்வியும் பதிலும் மனைவி தர்மத்தோட ஒத்து போனால் அறம் பொருள் இன்பம் மூணும் ஒரு இல்லத்தில் இருக்கும் மனைவியும் இல்ல இல்லை அவளுக்கு தர்மத்துல ஆசை இல்லாமல் பொருளும் இன்பமும் சேராது அறமும் பொருளும் இன்பமும் இருக்கலாம் ஆனா அந்த வாழ்க்கை எதுவா இருக்குமா சன்னியாச வாழ்க்கையா இருக்கணும் இங்கேதான் முரண்பாடு ஏற்படும் ஒருத்தர் சன்னியாசியா இருந்துட்டாருன்னா அவருக்கு இன்பத்தில் ஆசை இல்லை அவருக்கு பொருளில் ஆசை இல்லை அவர் தர்மத்தை மட்டும் பார்த்து நுடுந்து விடலாம் ஆபத்தே இல்லை அவர் வாழ்க்கையில முரண்பாடு இல்லை ஒன்னு கான்ட்ரடிக்ஷனே இல்லை அவர் திருப்தியா வாழ்ந்துவிடலாம் ஆனா எனக்கு ஒண்ணு சன்னியாசி ஆறு விருப்பம் இல்லையா வச்சுக்கோ எனக்கு ஆசை இருக்கு எனக்கு பொருள் ஈட்டணும் எனக்கு காம சுகம் வேணும் ஆனா எனக்கு தர்மத்தை விட்டு விடுறதுக்கு மனசு இல்லை ஒருத்தனுக்கு ஆண் பெண் சுகத்தில இச்சை இருக்குங்கிறதுக்காக அவன் தர்மத்திலேயே விருப்பம் இல்லாதவன் சுருட முடியாது அவன் ஒருத்தனுக்கு பணம் சம்பாதிக்கணும் ஆசை இருக்கிறதுக்காக தர்மத்துல விருப்பம் இல்லாதவன்னு சொல்லிட முடியாது அப்படிப்பட்ட உள்ளமுடையவர்களுக்குத்தான் கிரகத்தாசிரமம் பிரம்மச்சரியாசிரமும் முதல்ல கல்யாணமே பண்ணிக்காத ஆசிரமம் அடுத்த ஆசிரம்தான் கல்யாணம் பண்ணிக்கொண்ட இல்லம் இல்லத்து அறம்னு சொல்லுகிறோம் அந்த இல்லத்தில இருக்கிறதே அறத்துக்கு இல்லறத்தில் ஆசை இருக்க வேண்டும் இந்த ரெண்டு சொற்கள் பாருங்க அப்ப அந்த பெண்ணுக்கு மனைவிக்கும் தர்மத்திலையும் பச்சுதல் இருக்கணும் இல்லத்தரசி இல்லறம் இல்லறம் இல்லறம்ங்குறதான் கிரகஸ்தாசிரமும் இல்லறம் இடத்திலே அறம்ற தர்மம் இருக்கு இல்லத்துக்கு அரைதான் மனைவி அப்ப அந்த மனைவிக்கு தர்மத்தில் நாட்டம் இருக்க வேண்டும் மனைவியின் தர்மமும் கூடி போயிட்டாள்னால் அப்ப கிடைக்காத சுகமே இல்லை சன்னியாசி ஆக வேண்டியதே இல்லை கல்யாணம் பண்ணி கொண்டே ஆரத்தையும் செய்யலாம் தர்மத்தின் வழி நடக்கலாம் நன்கு பொருள் ஈட்டலாம் காமத்துக்கும் வசப்படலாம் வசப்படலாம்னு சொன்ன அந்த மனைவிக்கு அந்த கணவன் அந்த கணவனுக்கு அந்த மனைவி அது வரைக்கும் தாம சுகத்திலேயும் ஈடுபட்டு இருக்கலாம் இப்படிப்பட்டதுதான் உனக்கு வாழ்க்கை அமைய போருதுராமா என்னு ஜனகன் தன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் அப்ப நாமும் அதை சன்னியாசி மோக் தேவையில்லை கன்னியாசி அந்த அறம் பொருள் இன்பம் மூணும் ஒத்து போகாது அதுல அறம் மட்டும்தான் ஒத்து போகும் மற்ற ரெண்டையும் அவர்கள் ஜெயித்தே தீர வேண்டும் ஆனா இல்லறத்தில் இருந்துட்டோம்னால் அருகிலே மனைவி இருக்க இருக்க அப்ப காமும் இடையிருக்கிறது இருவருக்கும் இன்பம் கெட்டுகிறது தர்மத்தின் வழி நடக்கிறதுக்கு தான் கல்யாணமே பண்ணிட்டு இருக்கோம் எப்படி தர்மத்தின் வழி நடந்துட்டே காமத்தில் ஈடுபட்டே பொருளை ஈட்டியே நல்வாழ்க்க வாழ்ந்து மோக்லாம் இந்த காமம் கூடாது மனைவி இடத்துல விருப்பம் கூடாது அப்பதான் சொல்லலையே அந்த இல்லறத்தில் இருக்கிறவங்க எப்படி வேண்டுமோ தர்மம் சொல்லிருக்கிறபடி இருக்கலாம் ஆனால்தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சொல்யூஷன் நாம நினைச்சுருக்கோம் சாஸ்திரம் எல்லாம் நமக்கு சொல்யூஷனே கொடுக்காது நம்மள கட்டப்படுத்தணும் எவ்வளவு அழகா நம்ம கட்டம் தெரிஞ்சு சாஸ்திரத்திலே பாரதத்தில் எழுதி வச்சிருக்கார் பிறந்த ஆக எதா தர்மச்ச பாரியாச்ச பரஸ்பர வசானுகௌர்மும் பாரியையும் ஒத்து போகணும் ஒரு தவறான பிரச்சாரம் நடந்துட்டே இருக்கு ஆண்களுக்கெல்லாம் தர்மத்தை நடத்தணும்னு ஆசை இருக்கு ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கணும்னு ஆசை இருக்கும் தங்கள் தங்கள் பிறந்த ஊர்ல வாழணும்ங்கிற ஆசை இருக்கும் ஆனா பெண்கள் தான் ஏதோ பட்டாட்டோபத்துக்கு ஆட்பட்டு போய் அவர்கள்லாம் அப்படி வாழணும்னு ஆசைப்படுறார்கள் திரும்ப கிராமத்துக்கு வரணும்னா வரமாட்டா கொஞ்சம் ஆச்சாரத்தை கடைபிடிக்கலாமேன்னா ஒத்துக்க மாட்டா எந்த கோவிலா இருக்கட்டும் சங்கீதமா இருக்கட்டும் அதுக்கு பெண்கள் வர்ற அளவுக்கு ஆண்கள் ஒரு நாள் வர்றதே கிடையாது இவர் எங்கெங்கோ சுத்தி திரிந்து விட்டு இரவு எட்டு ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ வேலையில இருந்து திரும்பி வந்த அப்புறம் பக்திக்கும் கலாச்சாரத்துக்கும் எங்க நேரம் இருக்க போறது இன்னொன்னு குழந்தைகளை சுமந்து அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய முக்கிய பொறுப்பு பெண்ணிடத்தில் தான் இருக்கிறது அதனால கண்டிப்பா பொறுப்பு அவளுக்கு தான் அதிகமா இருக்கு அந்த பொறுப்பை நடத்துபவர்களாகவும் அவர்கள் தான் உள்ளார்கள் இந்த பிரச்சாரம் பண்றதுல அர்த்தமே கிடையாது யாரோ ஒரு சிலர் ஒரு மாதிரி இருந்தாருன்றதுக்காக மொத்த பேரையும் சேர்த்து சொல்ல முடியுமா என்னமோ பெண்ணுடைய புத்தின்னு இருந்தாலே அது பின் புத்தியா தான் இருக்கும் தவறான பிரச்சாரம் வேதத்தில் வேதாந்தத்தில் இருக்கிற பெண்கள்லாம் பேசிருக்கிற பேச்ச பார்த்தோம் ஒரு திருஜட்டை என்ன பேச்சி சொல்லுகிறாள் அதே ஒரு சீதை எப்படி பேசி இருக்கிறாள் திரௌபதி ருக்மிணி சத்தியபாமா எத்தனையோ பெண்கள் அது தெய்வ பெண்களா இருக்கட்டும் மனுஷ பெண்களா இருக்கட்டும் அந்த பெண்கள் தான் தர்மத்தை இனி வரைக்கும் பாரத தேசத்தில் காப்பாத்திருக்கார் ஆனா ஒரு வார்த்தை கண்ணன் ஜாகிரத பெண்கள் மட்டும் தர்மத்திலிருந்து வழிவினால் அவர்கள் அதிலிருந்து பெசகிவிட்டால் அப்ப குடும்பமே நாசமாக போகும் ஆண் தர்மத்திலேருந்து மாத்தினா கூட பெண் அவனை சரியான வாழ்க்கைக்கு கொண்டுருவோம் ஆனா பெண்ணு தர்மத்திலிருந்து மாறி போனால் அதை சரிப்படுத்துற சக்தியோ திறமையோ ஆணுக்கு கிடையாது அதை சரிப்படுத்தும் திறமை ஆணனிடத்தில் கிடையாது ஏன் ராமனுக்கே அந்த கஷ்டம் பாரு ஏனெல் நமக்கு ஒரே ஒரு சந்தேகம் வரும் ராமனுடைய வாழ்க்கைங்கிறது அப்பழுத்தற்ற எந்த குற்றமும் சொல்லவே முடியாது ஆனா ஒரு சந்தேகம் அந்த சந்தேகமும் இல்லேன்னு மீகியும் சரி சொல்லுட்டார் வாலியை மறைந்திருந்து கொன்றான் இது குற்றம் நேர்மைக்கே பெயரெடுத்த மறைந்திருந்து கொள்ளலாமான்னு கல்வி கொன்றத்துக்கு நிறைய பதில்கள் இருக்கின்றன இப்ப அதை பத்தி நான் பேசுறதுக்கு வரல ஆனா வாலி ஒரு வார்த்தை சொல்றான் ஆவியை சனகன் பெற்ற வண்ணத்தை அமிழ்கில் வந்த தேவியை பிரிந்தனை திகைத்தன போலும் செய்கை ரமான் ஏன் மறைந்திருந்து கொன்றாய் ஏன் தவறளித்தாய் யோசித்து பார்த்தேன் கூட கைப்பிடித்தீதை எப்படி தர்மத்தை நடத்தணும்னு தெரியல ராமாதா மயங்கி போய் என்னை கொன்று விட்டாய் ஆவியை சனகன் பெற்ற வண்ணத்தை ஜனகன் பெற்ற அன்னப்பறவை போன்ற சீதை அமிழ்தில் வந்த தேவி அமிர்தத்தை கடைந்த போது கிடைத்த தேவி சிரிந்தனை சீதையை பிரிஞ்சு போயிட்டு உனக்கு தர்மமும் புரியலே அதர்மமும் புரியலே அப்படித்தான் ஓரோர் ஆணும் மனைவி இருந்தான் இவனுக்கே தர்மம் அந்த மனைவி தர்மத்தை விட்டு குடுத்தாள்னு சொன்னால் அப்ப குடும்பமே ஒரு சுக்கா நிழந்த படகு போல நாசமாக போகும் ராமனுக்கு பிற்பாடு அந்த கட்டம் ஏற்பட்டது சீதையை கொண்டு போய் வால்மீகி ஆசிரமத்துல உடச்சுருட்டார் அப்புறம் சில கழித்து சீத்தை பூமாதேவியின் மடியிலே போய் வைகுந்தத்துக்கே திரும்பி போயிட்டார் ஆனா அதற்கு பல நாள் ராமன் அதுக்கப்புறம் உயிரோட வாழ்ந்திருக்கார் எத்தனையோ யாதங்களை பண்ணிருக்கார் ஹோமங்களை பண்ணிருக்கார் அப்ப அந்த தர்ம காரியத்தை நடத்தச்சு எல்லாம் பக்கத்துல மனையால் இல்லை அது இல்லையோர ராமனுக்கு நிறைய தெரிஞ்சது தர்மசாஸ்திரம் நம்மள பண்ணவே முடியாதுன்னு தெரியும் அது தகுதி வேணுங்கிறதுக்காக தங்கத்துல சீத்த பொம்மைய பண்ணி வச்சு அதை பார்த்து பார்த்து தொட்டு தொட்டுதான் ராமன் அனைத்து தர்மத்தையும் பண்ணிட்டாள் அல்ல தர்மமும் மனைவியும் ஒத்து போய்விட்டால் அறமும் பொருளும் இன்பமும் சேர்ந்தே இருக்கும் ஒத்து போகாவிட்டால் ஒத்து போனா என்னாகும் எவ்வளவு நன்மை எவ்வளவு சந்தோஷம் ஒத்து போல எவ்வளவு துக்கம் இந்த ரெண்டையும் நம்ம பாசரங்களாலே சாதிக்கிறார் ஆழ்வார் பாடியது திருவாய்மொழி மொத்தம் ஆயிரத்தி நூத்தி ரெண்டு பாசரங்கள் திருவாய்மொழி கடைசி பாசரம் நல்ல கோட்பாட் துலகங்கள் முன்னிருள்ளும் தான் நிறைந்த அல்லி கமல கண்ணனை அன் தன் குருகூடோவன் சொல்லப்பட்ட வாயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நான் பாடியிருக்கிற ஆயிரம் பாசரங்களுக்குள்ளேயே இந்த பத்து பாசரங்களை யார் சொன்னாலும் இந்த பத்து பாசரன் தொடக்கமே ஆனந்தம் ரொம்ப ஆச்சரியமான பத்து பாசரங்கள் நெடுமார் செய்வேன் போல் அவனக்கருத வந்தித்து பெருமாற் தீர்ப்பதிகள் மொத்தம் தவிர்த்தால் கொடுமாவினை ஏன் அவன் அடியார் அடியோடு கூடு விதமல்லால் விடுமார் என்பதன் நந்தோ வியன் மூவலகு பெருமை என்னமோ பகவான் பகவானை தனால் பாடுட்டேன் ஆனா பெருமை அவன் அடியார்களுக்குத்தான் அவன் தொண்டர்களுக்கே தொண்டு புரிய வேண்டும் என்று தன்னை அடியார் கடியானாக தொண்டர் தொண்டர் தொண்டர் தொண்டாக அடிமைப்பட்டுரமும்பு பாகவத பாசரங்களும்டரளிமூர்த்தங்கிற பத்து பாசரங்கள் இந்த ரெண்டு தராசர தனித்தட்டு அடியார்களுடைய வைபவம் சொல்ல வந்த பாசரம் இந்த பாகவதர்களுடைய பெருமை பேசக்கூடிய இந்த பத்து பாசரத்தை யார் சொன்னாலும் இந்த பத்தின் யார் சொன்னாலும் அவர்களுக்கெல்லாம் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்டபெண்டி மக்களே நல்ல பதத்தால் மனைவாழ்வர் அவர்கள் இல்லறத்தில் மீடூழி வாழ்வார்கள் நமக்கு தூக்கி போடும் என்னது மோட்சது போனோம் மோக்ஷது போனோம்னு சொல்லிட்டு ஆழ்வார் இல்லறமே கூடாது வளச்சிப்படணும் வைராக்கியம் வேணும் டெட்டாச்மெண்ட் வேணும் இத்தனை சொல்லிட்டு இருப்பாளே திடீர்னு ஆழ்வார் ஆசீர்வாதம் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் நன்கு இல்லறத்துல நீங்க வாழலாம் எங்கேயோ திண்டாட வேண்டிய தேவையே இல்லை மனைவாழ்வர் கொண்ட பெண்டி மக்கள் அனுகூலமாக விருப்பத்தோட கூடிய தர்மத்தில் ஆசை இருக்கக்கூடிய மக்கள் குழந்தைகள் அப்ப தர்மத்தில் ஆசை இருக்கிற நல்லவதத்தால் மனைவாழ்வீர் என்று நம்மாழ்வாராலேயே கொண்டாடப்படுகிறோம் அடுத்த பாசத்தில் சொன்னார் தர்மத்தில் ஆசையில்லாத மனைவி அருந்துட்டா கொண்ட பெண்டிர் மக்களுக்கார் சுத்த தவறு கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்தி யாதுமில்லை போரும்போது இந்த வாழ்க்கையே வேண்டாம் நரக்கம் விட்டான் சாதாரணமா இவா சொல்லுண்டே இருப்பார்கள் இந்த வாழ்க்கையே நரக்கம் இது கூடாது வேதனூல் பிராயம் நூறு மரிசல்தாம் புகுவரேலும் பாதி முறங்கி போகும் பேதை பாலக நதாகும் மூப்பு துன்பம் அதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான அருளானே ரொம்ப வெறுத்து போய் சொல்றாளே ஏது காரணம்னு சொன்னால் மனைவி தர்மத்தில் நாட்டமில்லாதவளாக இருந்தால் சீக்கிரம் வெறுப்பு எப்படியுமே இருவருக்குமாக வெறுப்பு ஏற்பட்டு இருவருக்கும் நாட்டம் குறைந்து உலக இன்பத்தை குறைந்து ரெண்டு பேருமா மோட்சத்துக்கு போகணும் அது தேவை அப்ப மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆட்சே அதற்கு வேண்டிய தர்மத்திர பண்றதுலயும் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒற்றுமை இருக்கணும் உடல் இன்பத்துல நாட்டம் வரைஞ்சு கொள்ளலாம் ஆச்சு நாப்பத்தஞ்சாச்சு ஐம்பது ஆச்சு ஐம்பத்தஞ்சாச்சு அதுல நாட்டம் வரைஞ்சுக்கடும் ஆனா எப்படி தெரியுமா அதுல ஒற்றுமை இருக்க மோட்சத்துக்கு போகணுங்கிறதுல ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை இருக்கணும் ஆகையால் மனைவிக்கு தர்மத்தில் நாட்டம் இருந்து போச்சுன்னா குடும்பமே வாழ்ந்து போகிறது அறமும் பொருளும் இன்பமும் தர்மத்தில் தனித்து சன்னியாசாசிரமத்தை தேட வேண்டாம் அனைத்தும் இல்லறத்திலேயே கிடைக்கும் மோட்சமும் இல்லறத்திலிருந்தே பெற்றுவிடலாம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வழியை நமக்கு தர்மபுத்திரன் காட்டி கொடுத்திருக்கார் அதன்படி இருக்கணும் கருத்தை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 பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் வினந்தோரும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்